வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிமு ஆறுநூத்தி நாற்பத்தி ஆண்டு ஆரம்ப கால சூரிய கிரகணம் கிரேக்கர்களால் பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு தாய்லாந்து மன்னன் டாக்ஸின் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார் முதலாம் ராமா மன்னராக முடிசூடினார் சக்ரி வம்ச ஆட்சி ஆரம்பமானது இந்நாள் சக்ரி நாள் என நினைவு கூறப்படுகிறது ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு பிரான்சின் பேரரசர் நெப்போலியன் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு எல்பா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செல்லுலாய்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னர் ரோம பேரரசர் முதலாம் தியோடோர்சியஸினால் தடை செய்யப்பட்டிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் முதல் முறையாக கிரேக்கத்தின் ஏதன்ஸ் நகரில் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் தனது புகழ்பெற்ற உப்பு சத்தியாகிரகத்தை முடித்து வைத்து கையளவு உப்பை எடுத்து இதனுடன் நான் ஆங்கிலேய பேரரசின் அடித்தளத்தை அசைக்கிறேன் என அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு நேபாளத்தில் மன்னராட்சிக்கு எதிராக மாபெரும் மாணவர் போராட்டம் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போஸ்னியா போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவாண்டா மற்றும் புரூண்டி அரசு தலைவர்கள் பயணம் செய்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதைத் தொடர்ந்து ருவாண்டா இனப்படுகொலைகள் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவை தாக்கக்கூடியதான நடுத்தர ஏவுகணைகளை பாகிஸ்தான் சோதித்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தந்தேவாடாவில் மாவோயிஸ்ட் போராளிகள் எழுபத்தி ஆறு மத்திய காவல்படை அதிகாரிகளை சுட்டுக் கொன்றனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பயணியர் பதினொன்று விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுசித்ரா சென் வங்காள திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி கே நாயர் இந்திய திரைப்பட வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு டி எம் ஜெயரத்ன இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோ நம்மாழ்வார் தமிழக இயற்கை ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கருப்பையா வேலாயுதம் இலங்கை மலையக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திலீப் வெங்சர்கார் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரசாந்த் தமிழ் திரைப்பட நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நீல்ஸ் ஹென்ரிக் ஆபல் நார்வே நாட்டு கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஷ்ணு ராமகிருஷ்ண கார்க்ரே இந்துத்துவவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சா பஞ்சு தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இளசே கந்தசாமி தமிழக தமிழறிஞர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தேவிலால் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கல்பகம் சுவாமிநாதன் தமிழக வீணை இசை கலைஞர் கல்வியாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சுஜாதா தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளின் சிறப்புகள் அபிவிருத்திக்கும் அமைதிக்குமான சர்வதேச விளையாட்டு தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே